எதையும் நீ என்னி விடாதே அது உன் சகோதரனை சிரித்த முகத்துடன் நீ சந்திப்பதாக இருப்பினும் சரியே என்று என்னிடம் நபி சொல்லு அவர்கள் கூறினார்கள் முஸ்லிம் ஆறு இரண்டு